தலைப்பு அறுபத்து எட்டு முக்குணம் தானாக நிற்றல் சத்துவகுணம் ராகத்வேஷம்பந்தமுடையது இராஜசம் சோம்பலாதி ஜீவஹிம்சைக்கு கிடனாவது தாமசம் ஆன்மாவின் செயற்கை இரஜோதமங்கள் இயற்கை சத்துவம் ஜனன ஏது செயற்கையால் உண்டாம் இயற்கையால் சிவானுபவம் பெறலாம் சத்துவம் இராஜசம் தாமசம் என்ற குணங்கள் மூன்று ஒவ்வொன்றிலும் மூன்று சேர்ந்து ஒன்பது ஆகின இந்த ஒன்பதும் சுத்தம் அசுத்தம் என்னும் பேதத்தால் பதினெட்டு ஆகின